மிக விருப்பமானதாக எது இல்லை அவை அல்லாஹுவை பயந்து படிக்கும் கண்ணீர் துளிகள் அல்லாஹுவின் வழியில் சிந்திய இரத்த துளிகள் என இரண்டு துளிகள் மற்றும் அல்லாஹியின் வழியில் ஏற்பட்ட காயத்தின் அடையாளம் அல்லாஹுவின் கடமைகளில் ஒன்றான தொழுகையினும் கடமையில் ஏற்பட்ட அடையாளம் என இரண்டு அடையாளங்கள் என்று நபி சொல்லுல்ல அவர்கள் கூறினார்கள் ஒன்று ஆறு இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள்